வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து இன்று டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள ஜப்பானில் பொருளாதார விந்தைகள் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒரு விருந்து கொடுத்தார்கள் திரு மாதவன் என்ற தமிழர் ஒருவர் அங்கே தூதுவராக இருந்தார் முப்பது இந்திய தொழிலதிபர்கள் ஜப்பானில் வியாபாரம் செய்பவர்கள் ஒன்று கூடி இருந்தார்கள் எல்லோருமே வடக்கத்தியர்கள்தான் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஜப்பானில் வசிக்கும் ஒரு இந்தியர் கூறினார் ஜப்பானியர்கள் நம்மை விட ஒன்றும் புத்திசாலிகள் அல்ல என்றார் ஜப்பானியர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்று தற்பெருமை பேசுவதன் மூலம் நாம் முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டு விடுகிறோம் என்ற கவலை என் மனத்தில் எழுந்தது கடந்த இருபத்தி ஆண்டுகளில் போரில் தோற்று ஏழ்மையில் வாடிய ஒரு ஜப்பானிய சமுதாயம் எப்படி இன்று உலகம் போற்றும் பொருளாதார தொழில் வளம் என்பதுதான் ஜப்பானின் அதிசயம் விந்தைகள் அதை புரிந்து நாம் தற்பெருமை நம்மை மறக்கிறோமோ என்ற சந்தேகமும் கோபமும் என்னுள் எழுந்தன நாம் புத்திசாலிகள்தாம் சந்தேகமில்லை ஆனால் அவர்களிடம் காணப்படும் ஒரு கூட்டு மனப்பான்மை கட்டுப்பாடு எளிமை பவ்யம் பிரச்சினைகளை அணுகும் விதம் மரியாதை உழைப்பு இவை எல்லாம் அவர்களிடம் இருக்கிற அளவுக்கு நம் சமுதாயத்தில் இல்லை அதனால்தான் நாம் ஒரு சமுதாயமாக மொத்தமாக முன்னேறவில்லை நம்மில் ஒரு சிலர் முன்னேறியிருக்கிறோம் அவர்கள் மேற்கொன்ன குணங்களை தங்கள் சமுதாய கலாச்சாரமாக மாற்றியிருக்கிறார்கள் சமுதாய நோக்கில் விஷயங்களை அணுக நாம் தவறிவிட்டோம் அதனால்தான் நாற்பதாண்டு சுதந்திரத்திற்கு பின்னும் இந்தியாவில் தேக்கம் என்றார் ஏ மணி ஏ பி எஸ் மணி வெகு நாட்களாக ஜப்பானில் வாழ்வார் அனுபவம் அவர்களது முன்னேற்றத்திற்கான அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதை நம் நாட்டிலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்த அனுபவத்தினால் அந்த நாட்டை பற்றிய விஷயங்களை நன்கு அறிவேன் ஜப்பான் நாடும் எனது ஜப்பானிய நண்பர்களும் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும் ஜப்பானிய பொருளாதார வளர்ச்சியும் என்னை பெரிதும் சிந்திக்க வைக்கின்றன அதிசயத்தில் ஆழ்த்துகின்றன ஜப்பானிய வளர்ச்சி பிரம்மிப்பூட்டுவதாக இருக்கிறது ஜப்பானிய பொருளாதார ஆதிக்கம் இன்று அமெரிக்காவையும் மற்ற நாடுகளையும் கதிகளாக அடித்துக் கொண்டிருக்கிறது ஜப்பானியர்கள் முதன் முதலில் ஜெர்மனியை பார்த்து கேமராவை காப்பியளித்து கேமராக்களை உற்பத்தி செய்தார்கள் தரத்திலும் சரி வேலைப்பாட்டிலும் சரி அவை ஜெர்மன் கேமராவுக்கு சமமாகவும் மேலாகவும் இருந்தன சில ஆண்டுகள் கழிந்தபின் ஜப்பானிய கார் ஜப்பானிய டெலிவிஷன் ஜப்பானிய கம்ப்யூட்டர் என்றும்ஸ் என்ற பெயரில் அமெரிக்காவின் மளிகை கடையை கூட படையெடுத்துவிட்டது வெகு எளிதாக சமைக்கக்கூடிய நூடுல்ஸ் சேமியா இன்று அமெரிக்க வீடுகளில் மதிய உணவுப் பொருளாக உட்கொள்ளப்படுகிறது அமெரிக்கர்கள்தான் கார் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பவர்கள் தரமான அழகான சொகுசான கார்களை உலகம்பூராவும் விற்கிறார்கள் அவர்கள் உற்பத்தி செய்த கார்களை ஜப்பானுக்கு அனுப்பினார்கள் அவை அதிகம் விற்கவில்லை ஆனால் ஜப்பானிய கார்கள் இன்று அமெரிக்காவின் முப்பது சதவிகித தேவையை ஈடுகட்டுகிறது இதற்கு என்ன காரணம் ஜப்பான் நாட்டில் நமது ஊர் போல வாகனங்கள் சாலையின் இடதுபுறமாக செல்ல வேண்டும் எனவே நமது ஊர் கார்களிலும் கார் ஸ்டியரிங்கை வலது பக்கத்தில் பொருத்தி இருக்கிறார்கள் எதிரும் புதிரமாக செல்லும் போது நமது ஸ்டீரிங் வலதுபுறத்தில் இருப்பது இருக்கிறது அமெரிக்காவில் காரை ஓட்டிச் செல்ல வேண்டும் அதாவது காரின் ஸ்டியரிங் காரின் இடதுபுறத்தில் இருக்கும் இந்த காரை வைத்துக் இடதுபுறத்தில் செல்லும் சாலை விதிகள் உள்ள ஜப்பான் போன்ற நாட்டில் கார் ஓட்டுவது கஷ்டம் ஆனால் அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள் இதுதான் நாங்கள் செய்யும் கார் இதை உங்கள் ஊரில் சௌகரியத்திற்கேற்ப உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இடதுபக்க ஸ்டியரிங் உள்ளதையே ஜப்பானில் விற்க முயன்றார்கள் தோற்றார்கள் ஆனால் வலது பக்கம் ஸ்டியரிங்கை வைத்து கார் தயாரிக்கும் ஜப்பானியர்கள் அமெரிக்காவுக்காக இடது பக்கத்தில் கைப்பக்கத்தில் ஸ்டியரிங் பொருத்தி அமெரிக்காவில் விற்றார்கள் அமெரிக்கர்களுடைய தேவைகளுக்கேற்ப அவர்களது அணுகுமுறையை மாற்றினார்கள் அத்துடன் பெட்ரோல் அதிகம் குடிக்காத சிறிய கார்களை ஜப்பானியர்கள் குறைந்த விலையில் தயார் செய்தார்கள் கேட்க வேண்டுமா ஜப்பானிய கார் விற்பனைக்கு ஜப்பானில் கார் விற்பதற்காக எங்களது தயாரிப்பு முறையை மாற்றுவது அதிக செலவாகும் என்பது அமெரிக்கர்களின் வாதம் சோனி டிவி சுசுக்கி அல்லது டொயடா கார் மோட்டார் கார்கள் எல்லாம் சகஜமான அமெரிக்க பொருட்களாகிவிட்டனர் நிர்வாகக் கலையை சிறப்பாக உலகுக்கு அளித்த அமெரிக்க நாடு இன்று ஜப்பானில் நிர்வாகக் கலை எப்படி இந்த அதிசயங்களை விந்தைகளை சாதித்திருக்கிறது என்று ஆராய்ந்து வருகிறது ஒரு நாடு வளம் பெறும்போது ஜப்பானியர்கள் குள்ளமானவர்கள் என்று யாரும் பரிகசித்து எழுதுவதில்லை மூஞ்சில் தட்டி வீடுகள் என்று யாரும் இலக்காரமாக இப்போது எழுதுவதில்லை ஜப்பான் சாமான்கள் எல்லாம் ஜப்பான் பொம்மை போலிருக்கும் நீடித்து வராது என்று அவர்களது பொருளின் தரம் பற்றி இன்று எழுதுவதில்லை மூவாயிரம் மைல் நீளம் கொண்ட அமெரிக்காவின் சாலைகளிலே நியூயார்க்கிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ வரை ஓடுகின்றன எங்கோ ஜப்பானில் செய்த கார்கள் லாரிகள் இந்தியாவின் ஏழ்மை குடிநீர் கூட இல்லாத கொடுமை பிச்சைக்காரர்கள் தரமில்லாத பொருட்கள் ஏமாற்றும் வணிகர்கள் என்று இந்தியாவை பற்றி உலகம் பேசுகிறது இது மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஜப்பானியர்களிடமிருந்து என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் எதைப்பற்றி பேச விவாத மேடைகள் அமைக்க வேண்டும் பல்கலைக்கழகங்கள் எதை ஆராய வேண்டும் ஜப்பானிய சமுதாயத்தின் இயல்பான பாரம்பரிய குடங்கள் அதன் முன்னேற்றத்திற்கு காரணமாக அல்லது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தோற்ற பின் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் மாறிவிட்டனவா எத்தகைய கல்வி முறை அங்கே போதிக்கப்படுகிறது குழந்தை வளர்ப்பின் அடிப்படை என்ன அவர்களது முன்னேற்றத்திற்கு காரணம் உழைப்பா ஒழுங்கான நியதிகளா சென் புத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளா இவற்றை நாம் ஆராய வேண்டும் அறிய வேண்டும் பிரச்சனைகளை அவர்கள் அணுகும் விதம் அவர்களது எளிமை என்ற பலவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்ந்து நோக்கமிடத்து ஜப்பானியர்களின் மன இயல்புகள்தான் அவர்களது ஆழ்மனத்தில் ஊறி போயிருக்கும் கலாச்சாரமாக மாறி ஜப்பானிய வெற்றிக்கு காரணமாகி இருக்கின்றன எனவே ஆழத்தில் சென்று அவர்களது மன இயல்புகளை நாம் புரிந்து முயல வேண்டும் எடுத்துக் கொள்ளக்கூடியவற்றை நம் வாழ்வில் உபயோகித்து முன்னேற இந்தியாவின் மொத்த சமுதாயத்திற்குமாக நாம் வழிகாண வேண்டும் நன்றி வணக்கம்